வணக்கம் நேயர்களே நண்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் மூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நானூத்தி ஆண்டு ஜமேக்கா என தற்போது அழைக்கப்படும் நாட்டை முதன் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர்கள் கண்டறிந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வாஷிங்டன் டிசி நகரமாக தர முயற்சப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணம் கரவெட்டியில் வெள்ள நீர் பிள்ளை கோயில் திருவிழா ஒன்றின் போது இடம்பெற்ற தீ விம்பத்தில் ஐம்பது பேர் வரை தீயில் கருகி மாண்டனர் நூற்று கணக்கானோர் உடல் ஊனமுற்றனர் கோயில் சாம்பலானது எரிந்து சாம்பலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு புளோல் என்ற இடத்தில் இடம்பெற்ற மிக தீவிபத்தில் தீ விம்பத்தில் மேற்பட்ட கட்டிடங்கள் அழிந்தன பத்தாயிரம் பேர் வரை வீடுகளை இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் முதல் முழுநீள திரைப்படம் ராஜா ஹரிச்சந்திரா வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் அனைத்து இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிபிசி தமிழோசை ஒலிபரப்பு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சிகாகோவின் சுயர்ஸ் கோபுரம் உலகின் அதி உயரக் கோபுரம் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டனின் முதலாவது பெண் பிரதமர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொழும்பு விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் ஒன்றில் குண்டு வெடித்ததில் பேர் கொல்லப்பட்டு நாற்பத்தி பேர் காயமடைந்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜேம்ஸ் பிரவுன் சோல் இசையின் தந்தை என அழைக்கப்பட்ட அமெரிக்க இசை வல்லுநர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுஜாதா தமிழ் எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு சிவாஜி இந்திய பேரரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜாகிர் ஹுசைன் இந்தியாவின் மூன்றாவது குடியரசுத் தலைவர் இந்நாளின் சிறப்புகள் போலந்து அரசியல் ஜப்பான் அரசியல் உலக பத்திரிகை சுதந்திர நாள் உலக எரிசக்தி நாள் மற்றும் உலக செஞ்சிலுவை சங்க தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே